வணக்கம் நற்றின ஒரு விதை நிகழ்ச்சியின் பதிவிற்காக விருதுநகரில் இருந்து வெளிநாட்டுக்கு பயணம் கிளம்புகிறார் புறப்படும் முன் தன் மனைவிகள் நாளோரிடமும் அங்கிருந்து அவர்களுக்கு என்ன வாங்கி வர வேண்டும் என்று கேட்கிறார் விதவிதமான ஆடைகள் வாங்கி வரச் சொல்கிறாள் நான்காவது மனைவி வாசனை திரவியங்கள் அணிகலன்கள் என்று ஒரு பட்டியலேயே நீட்டுகிறாள் மூன்றாவது மனைவி இரண்டாவது மனைவி ஒரு புத்தக பைத்தியம் நீங்கள் அங்கிருந்து எனக்கு அங்கிருக்கும் புத்தகங்களை வைத்து என் தேவைகளை சொல்கிறேன் என்றாள் அவள் கடைசியாக முதல் மனைவியிடம் வருகிறார் கணவன் கையில் கோயில் குங்குமம் கொடுத்து தனக்கு இடக்குச் சொன்னவள் திருநீற்றை அவர் பாக்கெட்டில் திணித்தபடி பத்திரமாக போயிட்டு வாங்க வேடா வேலைக்கு சாப்பிட்டு முறையா ஓய்வு எடுங்க மருந்து மாத்திரையெல்லாம் பெட்டியில் இருக்குது எப்போ எதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டும் வச்சிருக்கேன் அதுபடி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு சொன்னியே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு பணக்காரரு நீங்க வெளிநாட்டிலிருந்து பத்திரமா திரும்பி வரணும் அது ஒன்று தான் எனக்கு தேவை என்றபடி கண்ணீர் ததும்ப வழிப்புள்தல் மனைவி பயணம் முடிந்து அந்த பணக்காரர் திரும்பி வந்த போது வீடே அமர்கி மனைவி ஏராளமான ஆடைகள் மூன்றாவது எண்ணற்ற வாசனை திரவியங்கள் அணிகலன்கள் இரண்டாம் மனைவிக்கு விதவிதமான புத்தகங்கள் என்று வாரி வணங்கினார் முதல் மனைவிக்கு எதுவுமே வாங்கி வரவில்லை மற்ற மூவருக்கும் இதில் பெருத்த ஆச்சரியம் கொஞ்ச நேரத்தில் முதல் மனைவி அழைத்து அவள் கைகளை இருக்க பற்றி கொண்டு மூவரையும் பார்த்து சொன்னார் அவரவர் எதை கேட்டீரோ அவரவருக்கு தந்து விட்டேன் இவள் என்னை கேட்டாள் என்னை மட்டுமே கேட்டாள் எனவே முழுமையாக என்னை இவளுக்கு விட்டேன் நாங்கள் இருவரும் இருவர் மட்டும் வேறு வீட்டுக்கு போகிறோம் என்று புறப்பட்டு விட்டார் கடவுளும் இப்படித்தான் பொன் பொருள் பணம் என்று மனிதர்கள் ஆசைப்பட்டு கேட்க கேட்க தருகிறார் ஆனால் அவர்களை விட்டு நீங்கி விடுகிறார் யார் தன்னையே கேட்கிறாரோ அவருக்கு தன்னையே தருகிறார் எனவே பகவானிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பது தவறு பொன் பொருளுக்கு ஆசைப்படாதீர்கள் பகவானிடம் அன்பை மட்டுமே கேளுங்கள் அன்பை மட்டுமே செலுத்துங்கள் சரியா